அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் ஆன்காலஜி இரண்டு இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி கோள் ரோஹிணி மனிதன் முதலில் பயன்படுத்திய திணை வகை கோதுமை இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தொழிற்புரட்சி முதன் ஆரம்பித்த நாடு எது இரண்டு காவிரி நதி வங்காள விரிகிடாவில் எங்கு கலக்கிறது மூன்று தங்க போர்வை நாடு என அழைக்கப்படும் நாடு எது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி